السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الذي وكفى والصلاه على نبيه الذي اصطفى ما بعد وقد قال الله تعالى في كلامه العزيز بارب بالله من شيطان وجيم بسم الله الرحمن الرحيم محمد واسول الله والذين معه ما هو اشتوا على الكفر رحمهم بينهم فَضْلًا فَضْلًا مِّنَ الله فضلا مِّنَ اللَّهِ ورضوانا من اللَّهِ وَرِضْوَانًا سِيمَاهُمْ فِي <تصفيق> فِي مِّنْ السُّجُودِ ذَلِكَ எல்லா பகலும் புகழ்ச்சியும் ஏகவல்ல நாயன் அல்லா சொந்தமாகும் செலவாத்தும் செலாமும் அகில உலகத்துக்கே அடிப்படையாக வந்து தைத்த அருமை நபி முகமது முஸ்தபா சல்லாஹ் அலேசல்லாம் அவர்கள் மீதிலும் அவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த அன்னார அருமை தோழர்கள் அவர்களை தொடர்ந்து வந்த அனைத்து அல்லாவி நல்லடியார்கள் மீதிலும் உண்டாவதாக புனித ஜிம்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹைய இல்லத்தில் வந்து அமந்திருக்கும் அல்லாவி நல்லடியார்களே வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும் வல்லநாயன் அல்லாவுடைய ஏவல்களை எடுத்து நடந்து கொள்ளும்படியும் அவன் விட்டுவிடுமாறு எச்சரிக்கை செய்துள்ள விளக்கல்களை முற்று முழுதாக தவிந்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கு நான் உபதேசம் செய்து கொள்கின்றேன் அருமை சகோதரர்களை அல்லாவி நல்லடியார்களே அல்லோத்தாலா புனிதமான தீனை கொண்டு எங்களை சிறப்பாக்கி இருக்கின்றான் தீனை தவிர எங்களுடைய சிறப்புக்கும் கண்ணியத்துக்கும் உயர்வுக்கும் வெற்றிக்கும் வெற்றிக்குரிய கண்ணியத்துக்குரிய விடயமாக அல்லா எங்களுக்கு என்று வழிகாட்டப்பட்ட ஒரே ஒரு தீன் தீனு இஸ்லாம் மாத்திரம்தான் வாழ்வதற்கு வழிகாட்டப்பட்ட ஒரு சமூகம் என்றால் முஸ்லீம்கள் மாத்திரம்தான் எப்படித்தான் வாழவேனமென்ற வழிகாட்டல் எங்களைத் தவிர யாருடைய கையிலையுமே கிடையாது இந்த தீன் என்றலாம் அல்லாவிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தீன் இஸ்லாம் மாத்திரம்தான் சில இஸ்லாம் வாழுகின்ற வழிகாட்டல் சில மார்க்கத்தடி வாழுகின்ற ஒன்றென்றால் முஸ்லீம்கள் மாத்திரம் தான் மற்ற யாராலுமே வாழ முடியாது ஏனென்றால் அவர்களுக்கு வாழுகின்ற மார்க்கம் கிடையாது உலகத்திலே ஒரு கூட்டம் நாஸ்திகர்களாக இருக்கின்றார்கள் அவர்களுக்கு மார்க்கம் கிடையாது என்றம் வேதத்தை மாற்றிவிட்டார்கள் வாழ்வதற்கு இயலாது எனவே அவர்களெல்லாம் வாழுகின்றார்கள் மனவீச்சைப்படி மார்க்கத்தின்படி வாழவில்லை மனவீச்சைப்படி வாழுகின்றார்கள் மனவீச்சைப்படி வாழுகின்றவர்களை தான் அல்ல மிருகங்களுக்கு ஒப்பட்டு சொல்கின்றான் உலாய்க்கள் அண்ணாம் பல்கும் அவல்லு இவர்கள் மிருகங்களைப் போலதான் மிருகங்கள் சாதாரண ஆடு மாடுகள் மட்டுமல்ல அதை கேவலமானவர்கள் அதை மோசமானவர்கள் என்று மார்க்கத்தை விட்டுவிட்டு மனோச்சைப்படி வாடுகின்றவர்களை அல்லா மிருகங்களாக கேவலப்படுத்தியல்ல கூறுகின்றான் இவர்கள் இவை சொல்லப்படுவது மாத்திரமில்லை மறுமையிலே காட்டப்படும் ஏற்றுக்கொள்வார்கள் எவ்வாறு அவர்கள் நாங்கள் மிருகங்களை கேவலமானவர்கள் தான் என்பதை உணர்வார்கள் என்றால் கயாமத்தினாலே அல்லா நீதியை வெளிப்படுத்துவான் நன்மைகளின் தீமைகளும் எடுத்து காட்டப்படு மக்களுக்கு தீர்ப்பு வழங்கப்படும் அல்லாஹ் தன்னுடைய நீதியை விலங்குகள் உட்பட அல்லாஹ் நிலைநிறுத்தி காட்டுவான் விலங்குகளுக்கும் பழி வாங்கப்படும் விலங்குகளை பறவைகளை பார்த்து சொல்லப்படும் நீங்கள் மண்ணோடு மண்ணாகி விடுங்கள் அழிந்து விடுங்கள் என்று கூறப்படும் அதற்கு அங்கால் ஒரு வாழ்க்கை கிடையாது இந்த காட்சியை காத்துக்கொண்டிருந்த மனிதர்கள் சொல்லுவார்கள் நாங்களும் இந்த விலங்குகளை போல மண்ணோடு மண்ணாக இருக்கின்ற முடிவு வந்திருந்தால் நெல்லாயிருந்திருக்குமே நாங்கள் அழியாமல் நாங்கள் நிற்கிறோமே என்று ஆசைப்படுவார்கள் எதைக்கு ஆசைப்படுவார்கள் மிருகங்களைப் போல ஆகுவதற்கு ஆசைப்படுவார்கள் கேமத்தினாலேயிலே மார்க்கப்படி வாழாமல் மன ஈச்சைப்படி வாழ்ந்த அனைவரும் ஆசைப்படுகிற ஒன்றுதான் மனிதர்களுடைய அணியிலே பன்றையும் எரிமையும் நிற்கின்றதோ அந்த அணியிலே நானும் நின்றால் பாட்சியம் என்று கருதுவார்கள் ஏன் அவைகளெல்லாம் அழிந்துவிடும் ஆனால் மனிதர்கள் அழிய மாட்டார்கள் அவர்களைக் கொண்டு நிரந்தர சுவர்க்கம் கிடைக்கும் அல்லது நிரந்தர நிரகம் கிடைக்கும் மழைச் வாழ்ந்தவர்கள் நிரந்தர நிறகம் போகணுமே என்பதை கண்ணாட கண்டதும் மிருகமாக ஆயிருந்தால் நெல்லுமே என்று ஆசைப்படுவார்கள் ஏன் உலகத்தில் மனிதர்கள் வாழ்வதற்கென்று வழிகாட்டப்பட்ட ஒரே ஒரு வாழ்க்கை முறை வீணளித்தலாம் தான் சில தீன் நாம் ஒரு இனத்தின் அடையாளம் இல்ல வாழ்வதற்கெல்லாம் தந்திருக்கின்றான் இந்த வாழ்க்கைப்படி நாம் எப்போது வாழ்கோமோ அப்போது அல்லாஹால எங்களுக்கு உண்மையான கண்ணியத்தை இந்த முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் அல்லாஹால வைத்திருக்கின்றார் சில வேதம் இல்லாமல் வாழ முடியாது மார்க்கம் இல்லாமல் வாழ முடியாது நாசிகளுக்கு மார்க்கம் கிடையாது அல்லாஹ் வேதத்தை கொடுத்திருந்தான் எகுதியன் அசராக்கிழக்கு அவர்கள் அந்த வேதத்தை வாழ்வதற்கு பயன்படுத்தவில்லை மாற்றிவிட்டார்கள் ார்கள் எ எழுத ஆரம்பித்தார்கள் அல்ல அவர்களை லானத் செய்தான் அல்லாவுடைய வேதத்திலே அவர்கள் சொல்லாததை தங்களுடைய கரங்களால் எழுதிவிட்டு அல்லாவிடம் என்று பொய் சொல்கின்றார்களே இவர்களுக்கு இவர்களுக்கின் நரகம்தான் அழிவுதான் என்று அல்லா அவர்களுக்கு வதுவா செய்திருக்கிறான் அவர்கள் வேதத்தை வித்தார்கள் எழுத்துக்களை மாத்தினார்கள் மட்டுமல்ல கருத்துக்களை மாற்றினார்கள் என்னை கருத்து கொடுக்கணுமோ கருத்தை மாற்றி கொடுத்தார்கள் இதனால வாழ்வதற்கு தகுதி இல்லாத ஒரு வேதமாக அந்த வேதம் ஆகிவிட்டது அது வாழ இயலாது குரானை எல்லாரை விட்டு பாதுகாத்திருக்கிறான் எழுத்துக்களை மாற்ற இயலாது ஏதாவது ஒன்றை புகுத்த இயலாது மாற்றி பாட்டார்கள் புகுத்தி பார்த்தார்கள் என்ற அசராக்கள் ஆனால் அது இடம் பிடிக்கவில்லை அல்ல ஹைபின் மூலமாக மூலமாக குரானை எல்லாம் பாதுகாத்திருக்கிறான் ஒரு கருப்பும் கூடாது குறையாது கருத்துக்களை மாற்றிக் கொடுப்பதற்கு முயற்சிக்கின்றார்கள் இமாம்களை உருவாக்கி கருத்துக்களை திருப்ப இயலாமல் இதுதான் கருத்து என்று நிறுத்தி பித்திருக்கிறார் இது திருப்பெயலாது இவ்வாறு குர்வானுக்கு அல்லா எழுத்துக்கும் கருத்துக்கும் அல்ல பாதுகாப்பு வழங்கியிருக்கிறார் இத்தோடு நிக்க வாழ வேண்டும் இதை வாழ்க்கையாக மாற்ற வேண்டும் மாற்றுகின்றது அல்லா கண்ணியத்தை கொடுப்படி தன்னுடைய கூட்டத்தாரை பார்த்து சொன்னார்கள் அவருடைய சில கருத்துக்கள் இருந்தது அதை வெட்டி சொன்னார்கள் வாழ்ந்ததை கொஞ்சம் நினைத்து பாருங்கள் சிலர் அந்த நேரத்தில் கொஞ்சம் சடவாதன் பேசினார்கள் வாகனத்தை மாற்றி போங்க போங்க போல பேசினார்கள் அவர்களை பார்த்து பழைய நிலை யோசித்து பாருங்கள் எப்படி இருந்தோம் மனிதன் கணக்கெடுப்பதற்கு ஒன்றும் இல்லாமல் அடித்தளத்தில் இருந்தோம் தனித்தவனாயிருக்கிறானோ அவன் தந்தை தீனுக்கும் ஒரு இணை தேவையில்லை இஸ்ராத்தோட என்னைத்து இஸ்ராத்தை உயர்த்த தேவையில்லை முஸ்லிம்களுடன் இஸ்ராத்துடன் வேறொன்றை சேர்த்து முஸ்லிம்களை உயர்த்த தேவையில்லை எப்படி அல்லா அவைத்தவனோ அல்லாத்தின் கண்ணியப்படுத்தினுக்கு பின்னால் அது யாராவது இஸ்லாத்தை கொண்டு இஸ்லாத்துக்கு அப்பால உள்ள ஒரு விடயத்தை கொண்டு தன்னுடைய கண்ணியத்தை தேடுவார்களோ முடிவெந்த நடக்கும் தெரியுமா அதல்ல நம்பா அல்ல மீண்டும் எங்களை பழைய படுகொலைகளை தள்ளிவிடுவான் மீண்டும் எங்களை சேவலமான சமூகமாக ஆக்கி விடுவான் என்று அன்று உமர்வர்கள் அவர்களுடைய கூட்டத்தை மட்டுமல்ல கயாமனால் வரக்கூடிய முழு மனித சமுதாயத்தின் மைதானத்தை முன்னோக்கித்தான் பேசி இருக்கின்றார்கள் இஸ்ராத்தை கொண்டு உயர்த்தப்பட்ட முஸ்லீம்கள் இஸ்ராத்தை விட்டுட்டு வேற எங்கேயாவது பார்வையை சிந்தனையை செலுத்தி அதுக்குள்ளாத முன்னேறுவோம் என்று யோசிப்பார்கள் என்றால் அல்ல அதுக்குள்ளே கீழே விழிச்சாட்டி விடுவார் தெரிவித்தோலே ஒரு ரீதியான முடிவு செய்யப்பட்ட விட கண்ணியம் எங்கிருக்குது வருகிறது யாருக்கு இப்போ சேர்கிறது குருவான முடிவு செய்து விட்டது ஒளி அழுத்தி ஒளிமியின் இந்த கண்ணியம் என்பது அல்லாவுக்கு சொந்தமானது அது ரசூலுக்கு சொந்தமானது மோமிகளை கிடைத்து அல்லாவிடத்தில் கண்ணியத்தின் பொக்கிசம் இருக்கிறது அல்லாதே தடைய கொடுக்கிறான் ரசூலுடைய வழிமுறையிலே முழுமைகளுக்கு வந்து கிடைக்கிறது இதை தவிர வேறொரு தட்டை ஒன்று கிடையாது கண்ணியத்துடைய வழி அல்லாவும் ரசூலும் தான் அவரை கையிலேதான் அல்லாஹ் கண்ணியத்தை நிறுத்தி வைத்திருக்கிறான் பிற எங்கெல்லாம் கண்ணியமும் சிறப்பும் தெரிகிறதோ அதெல்லாம் போலியாக செய்யப்பட்டவைகள்தான் கொஞ்ச நேரத்தால் போய்விடும் சரி அல்லாஹ் கண்ணியம் அல்லாஹ் கண்ணியத்திலே முழுமையானவன் அல்லாவுடைய கண்ணியத்துக்கு கலைஞர் கற்பிக்க முடியாது சில மக்கள் கற்பித்து விட்டார்கள் அல்லாவுடைய கண்ணியத்திலே கை வைத்தார்கள் என்ன நடந்தது விபரீதம் என்ன நடந்தது அல்லாவை சொல்லி காட்டினான் இவர்கள் அல்லாவை மதிக்கவில்லை ஒமா கதரு அல்லாவை பற்றி இவர்கள் போட்ட கணக்கிருக்கிறேன் மதிப்பிருக்கிறேன் தவறான மதிப்பீடு செய்து விட்டார்கள் உலகத்தில் ஒவ்வொரு கண்ணியத்தை மதிப்பீடு செய்கிறோம் அதிகாரம் என்ன தரம் மதிக்கிறோம் அல்லாவுடைய கண்ணியம் என்ன அல்ல சொல்லிக்காட்டான் உதாரணத்துக்கு அல்ல எவ்வளவு சக்தி வாய்ந்தவன் கையாமா துமியா துண்டிய மீதி அல்லா எவ்வளவு சக்தியுள்ளவன் எவ்வளவு வாக்கல் உடையவன் எவ்வளவு அதிகாரம் உள்ளவன் எப்படி ஆட்சிப்படைக்கூடிய அடக்கி வைக்கக்கூடிய அல்லா உடைய பிடியிலே அடங்கி விடும் முழு பூமியையும் ஒரு பிடியிலே அடக்கி விடுவான் ஏழு ஒரே சுருட்டு சுருட்டி விடுவான் அனைத்தையுமே அடங்கி ஒடுங்கி ஒன்றேவில்லாமல் அற்றுப்போய் விடும் உலகத்தில் எவ்வளவு பெரிய சக்தியா இருந்தாலும் சொல்லுகிறது இந்த பலமான வானம் வடித்து பறக்க நடக்க பாக்குது இங்கே ஒரு விடயம் பேசப்பட்டு விட்டது பாரமான ஒரு விஷயம் ஆகிவிட்டது அதை வடிக்க பார்க்கிறது பிளக்க பார்க்கிறது மலைகள் எல்லாம் பறக்க பார்க்குது என்ன நடந்து விட்டது ஒரு பாரமான ஒரு விஷயம் வந்து நடந்து விட்டது உலகத்திலே என்னது அல்லாவுக்கு பிள்ளை இருக்கு என்று சொல்லிவிட்டார்கள் இந்த யகுதியல் அல்லாவுக்கு பிள்ளை இருக்க என்று அல்லாவுடைய கண்ணியத்தை கலங்கும் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார்கள் வெறும் பேச்சு அல்லது பயங்கரமான பேச்சு எவ்வளவு பாரதூரமான பேச்சு இது எவ்வளவு பாரதூரம் வானத்தால தாங்க இயலாது பூமியால பொறுத்து கொண்டிருக்க முடியாது பூமியையும் அமைதிப்படுத்தியிருக்கிறார் நீங்க வெடிக்க வாணாது பிடிக்க வாணாது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் வைத்திருக்கிறார் இல்லை என்றால் வெடித்து பறந்திருக்கும் அல்லாவுடைய கண்ணியத்தில் கலஞ்சங்கின்ற ஒரு வார்த்தை மிகவும் பயங்கரமானது அது யாராக இருந்தாலும் சரி நாமும் சில வேளை ஈமன் இல்லாமல் நாஸ்திக உணர்விலே ஈமனுடைய பல இனத்தின் உலகம் முற போக்கிலே இழுபட்டு போகின்ற பொழுது சில விஷயங்களை மாறி பேசிவிடுகிறோம் மாற்றமாக பேசிவிடுகிறோம் எவ்வளவு பெரிய முசிபத்தை கொண்டு வரும் யோசித்து பேச வேண்டும் அல்லாத விட்டு வைக்கிறான் பிடிப்பான் அல்லாஹ் பிடித்து காட்டியிருக்கிறான் அல்லாவுடைய கண்ணியத்துக்கு இழுக்கு ஏற்படும் முறையில் பேசியவர்கள் எல்லாம் பிடித்திருக்கிறான் அல்லது கட்டத்திலே சொன்னான் தன்னுடைய அதிகாரத்தையும் ஆட்சியையும் ஆயுதத்தையும் ஆழ்படத்தை வைத்து தன்னை மறந்து பேசினான் இலாகன் வயிறு என்ன தவிர யாரும் இருக்கிறான் உலகத்தில என்ன அடிக்கையாராவது இருக்கிறாங்களா எங்களை பெரிய சக்தி இருக்கா என்று அப்படி ஒரு பேச்சு பேசினான் பிற கொஞ்ச காந்தபுரை பேசினான் உறுதியாக பேசினான் தான் நான் தான் பெரிய ரப்பூ என்று பேசினான் இரண்டு பேச்சுக்கும் பிடித்த பிடிதான் இன்று வரை உலகம் அடையும் வரை எல்லாரும் பாடமாக காட்டுகிறான் உன் வாழ்க்கைக்கும் பிடித்த பிடி அல்ல இரண்டு பேச்சுக்கும் எல்லாம் பிடித்திருக்கிறான் இப்படித்தாம் பிடிப்போம் பேசுகின்றவர்கள் யோசித்து பேசட்டும் அதிகாரத்துக்கான வாக்கி வந்ததெல்லாம் பேசவானாது தட்டி கேட்க ஆள் இல்லை என்றே நினைத்த மாதிரி பேச்சுக்கள் ஈமானியத்தானே பேசா அல்லாவை மறந்து பேரண்டி பே அவடுவான் சிந்த கண்ணியத்துக்கு இக்கு ஏற்படுத்த அல்லா விடமாட்டான் பிடிக்கிறான் இதே போலதான் ஒ கண்ணியம்மே அதை பறிக்க முடியாது குறைக்க முடியாது அதிலே அவர்களால் எந்த விதமான கலங்கத்தையும் கற்பிக்க முடியாது அல்லா ரசூ ரசூல்மார்களை கண்ணியப்படுத்தியிருக்கிறார் அதிலும் அருமினபி செல்லவாறு அல்லாஹ் தெரிவு செய்திருக்கிறார் அனைத்து முஸ்தபாவாக இருக்கின்றார்கள் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் அல்லா தாலா தன்னுடைய ஹபீபாக நேசராக அவர்களை அல்லா தெரிவு செய்திருக்கிறார் திறப்பதற்கு முன்னாலே அவருடைய புகழை அல்லா உலகத்திலே அறிமுகப்படுத்திவிட்டார் முந்தைய வேதங்களெல்லாம் புகழப்பட்ட அகமதாக மகமதாக அவர்களை எல்லா அறிமுகப்படுத்தியிருக்கிறார் அது ஈசா அலிஸ்லாம் அவர்களுக்கு அசுலா அவர்களை பற்றி அல்ல நீண்ட அறிமுகம் செய்திருக்கிறார் அல்லா ஈசா அலிஸ்லாம் அறிவித்துக் கொடுத்தான் அவர்களுக்கு ஒரு கலாம் கொடுக்கப்படும் சமய கலாம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற வேதத்தை யாரெல்லாம் கேட்டு வழிபடுகின்றார்களோ அவர்களுக்கு சுபசோபனம் உண்டாகட்டும் ஐசரசன் கட்டாக தூபா என்றால் என்ன வேண்டும் அல்லா சொன்னான் அது சஜரத்தின் ஜன்னத்தை எதைய என்னை ரெண்டு கையினாலும் நாட்டிய ஒரு சுவர்க்கத்து மரமாக இருக்கிறது அதன் அடியில் இருந்து நீரு வருகின்றது அது மதுரமானதாக இருக்கிறது தேனையுடைய இனிமையாக இருக்கிறது பாலை விட சுவையாக இருக்கிறது கெசி மனமாக இருக்கிறது எப்படியெல்லாம் ஏராளமான அவருடைய சிறப்புக்களை எல்லாம் சொன்னான் எய்சரசன் கட்டாக யாழ்லா குடிப்பதற்கு கொஞ்சம் தாவே அல்லா சொன்னான் ஹராமன் இந்த உம்மி நபி முகமது சல்லா அவர்கள் குடிக்கும் வரையில் எந்த நபியும் குடிப்பதை நான் ஹராமாக்கி விட்டேன் இவர்கள் குடித்ததுக்கு பின்னால்தான் அடுத்தவரை குடிக்கலாம் முகமது சல்லாவுடைய சிறப்பை எல்லாம் பிறப்பதற்கு முன்னாலே சொல்லிவிட்டான் தாவது அலிஸ்லாம் விலைக்கல்லா முகமது சல்லாம் யார் என்பதை அறிமுகப்படுத்தினார் கடைசி அவர் நபியர் இருக்கிறார் அகமது முகமது என்று சொல்லப்படும் அவர் என்னை கோபிக்க மாட்டார் நான் அவரை கோவிக்க மாட்டேன் அவரை தவறிழைப்பதற்கு முன்னாலேயே அவரை நான் மன்னித்து விடுகிறேன் என்று நபி சொல்லா அவர்களைப் பற்றிய ஏராளமான சிறப்புகளை அல்லாஹ் தாவூதலாம் சில இப்படியாக பிறப்பதற்கு முன்னாலேயே சிறப்பிக்கப்பட்ட நபியாக முகமது சல்லா அவர்களை அல்லா தெரிவி செய்வார் பிறந்ததற்கு பின்னாலையும் அவருடைய சிறப்புகளை அல்லாஹால உயர்த்தி தான் காலத்துக்கு உலகத்தில எங்கெல்லாம் மனிதர்கள் முஸ்லீம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அங்கெல்லாம் அந்த அதானிலே எகாமத்திலே அந்த குணூத்திலே அத்தையாத்திரே எல்லாத்திலையும் அங்கே முகமது சல்லாவுடைய நினைவு வந்து கொண்டே இருக்கும் வராமல் இருக்க இயலாது எனவே எங்கேயாவது இடத்துல இந்த நேரத்திலே அதான் சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது அல்லது இக்காமல் அல்லது குழு அங்கெல்லாம் சிக்கீர் வந்து கொண்டே இருக்கிறது இல்லாமலா கேலாது இக்குறை கேலாது ஏன் அல்லாஹ் உயர்த்தி வைத்தது நாமுடைய பெயரை உயர்த்தி இருக்கிறோம் என்பதாக அல்லாஹாலே அந்த உயர்வை உறுதிப்படுத்திக் கொள்கிறான் சரி அல்லாஹால எதுவரை உயர்த்தினான் பெயரை அல்லா உயர்த்தி விட்டார் என்று அல்லாவுடைய அல்லாவுக்கு அடிமைத்துவம் எப்படி செய்யணும் என்பதை சொல்லி காட்டினார்கள் அந்த அடிமைத்துவத்தின் உச்ச கட்டத்தில் தான் நின்று வாழ்ந்து காட்டினார்கள் அதனால் அல்லாஹ் அவர்களை உலகத்தின் மேலே உயர்த்தினான் முந்தகரை உயர்த்தி மலைக்கீளும் போகாத இடம் வரையும் அல்லா உயர்த்தி விட்டுலன் இரவு நபர்களை பயணம் செய்து உயர்த்தி யாரை உயர்த்தி இருக்கிறது தன்னுடைய அடிமையை உயர்த்தியிருக்கிறார் அடிமைத்துவன் தான் அல்லாவிடுத்துறை உயருகின்ற ஏனிய தவிர வேற எதுவுமே கிடையாது அடிமைத்துவத்தின் வெளிப்பாடுதான் அடிமையாக வாழ்ந்து காட்டுங்கள் தன்னை அடிமையாக வெளிப்படுத்தினார்கள் அடிமை அல்லாவுக்கு முன்னால் அடிமைத்துவம் எப்படி காட்டுவது அதை உச்ச கட்டது என்றார்கள் அதனால் அல்லாஹ் உயர்த்தி காட்டினான் பிற எங்களுடைய உயர்வும் அதுதான் நாம் ஏறுகின்ற படி அதுதான் அடிமைத்துவம் என்ற படியிலேதான்லும்றுக்கிடுவதை தவிர்கல்லா உயர்த்தி விட்டான் அந்த உயர்வை யாராலுமே உலகத்தில் தாழ்த்த முடியாது அடுப்பிலே இருக்கின்ற நெருப்பை ஒரு வாலி தண்ணி கொண்டு போய் ஊத்தி அதை அடைத்து விடலாம் அதே சிந்தனையில் ஆகாயத்தில் பறக்கிறார்கள் சூரியனுக்கு தண்ணீர் ஊத்தி அதை அணைத்து விடுவோம் என்றால் அது எல்லாருமே ஒரு நெய்யாண்டியாக ஒரு மடத்தனமாக ஒரு ஒரு கேவலமான விஷயமாக ஒரு பின்னடைவான விஷயமாக தோல்வியாகத்தான் காப்பார்கள் இவர்கள் திட்டம் புகுந்தார்கள் ஆயிரக்கணக்கான விமானங்களிலே ரொக்கி சூரியனை அணைக்கப் புகழ்ந்தால் சொல்லுவார்கள் அது எங்கேயோ உயர்ந்து விட்டது அதுக்கு எங்க தண்ணீர் தரிக்க போறது கணக்கெடுக்க மாட்டார்கள் என்ற மூல பிரதாபயத்தின் சொல்லுவார்கள் சூரியனை அல்ல சூரியனை விடவும் உயர்த்தப்பட்ட ஒரே ஒரு மனிதர் தான் மஹமத் சல்லா அவர்கள் அவரு புகழையும் அல்லுக்கு தெரியுகின்றே எத்தனை கிலோமீட்டர் சொல்ல முடியுமா யாரால் அரைக்க முடியும் சூரியனை சொல்லியாக்கி எத்தனை கோடி மைலுக்கு அங்கால இருக்குது என்று அதனுடைய அத்தூரம் தெரியும் ஆனால் முகமது அல்லாஹர்கள் போன தூரம் தூரம் அது எண்களை எல்லாம் கடந்து விட்டது எண்ணிக்கையெல்லாம் முடிந்து விட்டது அந்த தூரத்துக்கு உயர்த்தி விட்டான் யாருடைய பேச்சின் போய் அங்கே சேர முடியாது அவர்களை அல்லாஹு தாரா தன்னுடைய அனைத்து விடயங்களாலும் உயர்த்தியிருக்கிறான் அதை சிறப்பும் கண்ணியமும் உயர்வும் உண்மைப்படுத்தப்பட்டு உயர்வுபடுத்தப்பட்டது நடிகவர்களை அல்ல உண்மைப்படுத்தி முஸ்லிம்கள் உண்மைப்படுத்தி சகாபாக்கள் மாத்திரமில்லை எதிர்த்தவர்களும் உண்மையையும் உறுதிப்படுத்தினார்கள் மறுத்தார்கள் ஏற்றுக்கொள்ள வாய்மையை அவருடைய உள்ளமையை அவருடைய சிறப்பை அவர்களால் மறுக்க இயலாமல் போய்விட்டது அதனால எதிரிகளின் பெயரை எடுத்ததுக்கு பிறகுதான் அல்லா நுபுவத்தை கொடுத்தான் இவர் எந்த விதமான கலங்கமும் கற்பிக்க முடியாதவர் தென்பட முடியாதவர் எதிரிகளாலும் குறை காண முடியாதவர் என்பதை அல்லாஹ் வெளிப்படுத்திவிட்டுதான் முகமது சல்லா அவர்களுக்கு கொடுத்தார் வல்லாற்றி வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகின்றார்கள் பேச்சை விட்டு விடுங்கள் ஏகத்துவ பேச்சையை விட்டு விடுங்கள் என்று சில பேச்சுவார்த்தை பேசின பொழுது நரிசெல்வம் அவர்கள் அவர் எல்லா பேச்சையும் கேட்டுவிட்டு சொன்னார்கள் முடிந்த பேச்சு சரி நான் பேசுகிறேன் என்று இப்போது புறாடி ஆயத்தை ஓதினார்கள் புறாடி ஆயத்தை ஓதி போய் அந்த சூரத்தின் இறுதியில் இடையில் ஒன்றிருக்கும் சாய்க்கு இதை ஏற்றுக்கொள்ளலையா படலையா உங்களுக்கு உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லுகிறேன் என்ன சொல்லுகிறேன் என்ன இடி வந்ததோ என்ன அழிவு வந்ததோ அதை சொல்லுகிறேன் என்பதாக நபி சொன்னார்கள் அவர்களுக்கு ஆயத்தை ஓடி காண்பித்தார்கள் சமாளிக்கு அனுப்பவில்லை சாட்டு போக்குவதை ஏற்றுக்கொள்ளவில்லை சரி கூட்டம் குடும்பம் நானே விட்டுக் கொடுப்போம் என்று சொன்னார்கள் தீன் ஒத்த முடிவுதான் உங்களுக்கு படலி அப்படி என்றால் ஒன்றுதான் முடிவு ஒரேசத்தான் அழிந்து போனார்கள் பொய்ப்படுத்த வந்தபா ஓடி வந்து நபியுடைய வாயை பிடித்து விட்டான் நிப்பாட்டீங்க நிப்பாட்டிங்க சொல்லாதீங்க சொல்லாதீங்க ஏன் நீங்க சொன்னால் நடந்துவிடும் நுபுவத்தை பொய்ப்பிக்கிறான் நபியுடைய பேச்சை உண்மைப்படுத்துகிறான் நாமெல்லாம் வேற யாரும் சாட்சி பெரியமான பிள்ளைகள் நான் அசம்பித பிள்ளைகள் அவர் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க யுத்த கருத்திலே முறைகேடாக பேசினான் நான் கழுதை ஒன்று வளர்க்கிறேன் உங்களை கொள்ளுவேன் என்ற நேரத்தில் அந்த யுத்த களத்தில் வருகின்ற பொழுது ஒரு அம்பை எடுத்து எறிந்தார்கள் அது கழுத்தலையோ நெஞ்சிலேயோ பாங்கி வரவில்லை போனது பட்டதுமே அவனுக்கு அந்த பாத்தே பட்டது அபிசொல்ல கையிலிருந்து பாங்கிய அந்த அம்பு கீறு பட்டதுமே அந்த பேச்சு பட்டதை விழுந்தான் கத்தினான் உளறுனான் கழுது கத்துவதை கூட கத்தினான் அபூசியான் ஏசினான் சின்ன கருதலுக்கு என்ன யாரால் தெரியுமா இந்த முகமது அவர்களால் அன்று சொல்லிவிட்டார் நான் கொள்ளுவேன் என்று அன்றிருந்து எனக்கு தெரியும் இவர் என கொண்டே போற்றுவார் என்று எதிர்க்கிறான் முகமது பேச்சை மறுக்க முடியவில்லை உண்மைப்படுத்தப்பட்டாலும் அல்லாஹ் எப்படியான ஏராளமான சம்பவங்கள் மூலமாக உண்மைத்துவத்தை அல்லாஹ் பொய்படுத்துகின்றனர் அந்த பொய்படுத்தினார்கள் நபிகர்களுக்கு உள்ளம் நொந்த அவர்களுடைய அறிவு அல்ல அவர்களுடைய ஆய்வு அல்ல அவருடைய திறன் அல்ல அவர்களுக்கு கிடைக்க சான்றுகள் அல்ல அது அவங்களுடைய புத்தி அப்படித்தான் அவருடைய குணமே அப்படித்தான் அவருடைய இழி குணம் அப்படித்தான் அவர்கள் நபிப்படுத்திக் கொண்டே இருந்தார்கள் இன்று மட்டுமல்ல அன்றும் அவர்களுடைய இனத்திடையே சேர்ந்த ஒரு குணமே அந்த இழி குணம் தான் ஆகவே அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டால் அந்த நபிமார்கள் என்ன செய்ய தெரியுமா அவர்கள் பொறுமையாக இருந்தார்கள் அவன் பொய்படுத்த பொய்யாக சொல்லிதான் உலக துஸ்துலமின் கபிலில் நபி அவளுக்கு முன்னால் உள்ள நபிமார்களும் பகிடி பண்ணப்பட்டார்கள் அனைத்து நபிமார்களையும் மகிணூன் என்று சொன்னார்கள் அனைத்து நபிமார்களை இவர்கள் கிண்டல் பண்ண ஆரம்பித்தார்கள் அதில் நான் குணம் அப்படித்தான் இழி குணம் வந்து கொண்டே இருக்கும் அறிவிக்கும் தெரியுமா அவருடைய குணத்திலே பொய்படுத்துதல் கிண்டர் பண்ணுதல் பகுதி பண்ணுதல் இது அவருடைய இழி குணத்திலே இருக்குது அவருடைய அறிவிலுமா அறிவில இதுவல்ல அறிவுடையானந்தேகம் இல்லையோ யாருக்காவது ஒரு பிள்ளையை கொண்டு போய் அதே கிட்டத்தட்ட அதே பேசில் ஒரு பிள்ளையை கொண்டு போனா தடுமாறுவாரா அவனா இவனா எந்த பிள்ளை என்று தடுமாறுவாரா தன்னுடைய ஆண் பிள்ளைகளை அடையாளம் காணுவதற்கே பெற்றோருக்கு அனுமணம் தர மாற்றம் இல்லையோ இந்த பகுதி பண்ண வேண்டும் இவரை கிண்டல் பண்ண வேண்டும் இவரை கேவலப்படுத்த வேண்டும் அறிவு பேர அவரை செய்து விட்டான் கண்ணியத்தில் கை வைத்தவர்களை அல்லா விட்டு வைக்கவில்லை பிடித்திருக்கிறான் சிலருக்கு பிடித்த பிடியை உலகத்திலே காத்திருக்கிறான் ஆகப்பெரிய தொந்தரவு செய்தவர்தான் அபூஜக வெளியிலே பிடித்தாட்டினான் அப்துல்லா மசூத் அவர்கள் வீதியிலே வந்து கொண்டிருக்கிறார்கள் கடுமையான வெயில் திடீரென ஆச்சரியமான நிகழ்வு பூமி பிளக்கிறதே ஒரு மனிதர் வெளியாகி வருகிறார் மத்தியில் ஒரு பிரகாசமான உருவம் பெண்ணர் ஆரியுடன் அந்த வெயில் நேரத்திலே வானத்திலிருந்து இறங்குகிறது அந்த உருவம் சொல்லுகிறது சொல்லுகிறார் அப்துல்லா மசூத் அவர்கள் என்ன நிகழ்வு நிற்கின்றார் வெளியில் வந்து கதறிக்கொண்டிருந்த அவன்தான் அதுலா அபூஜர்கள் அல்லாவுடைய அவர்களுக்கு எவ்வளவு கேவலம் இழிவுகளை கொடுக்க அல்லாஹ் பிடித்துக் அல்லாவுடைய பிடி பிடித்தான் அல்லாஹ் அவர்களை பிடிப்பான் என்பதை நான் விட்டு நபியை நான் பிடித்துக் கொண்டிருக்கிறோம் எங்களுடைய பிடியில் இருந்து யாரும் தப்பே இயலாது என்று அல்லாவை வந்த வானவர் கிபிரி என்று சொல்லுவார்கள் அவர்களுக்கு விளக்கம் சொன்னார்கள் மற்றவர்கள மதித்தது மாத்திரமல்லுடைய அறிமுகத்தை உலகத்தில் உள்ள படைப்பலுக்கும் அல்லாஹால இருக்கிறான் திருமதியிலே பதிவு செய்த எந்தோ நபியர்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறார் அது மாத்திரமல்ல மனிதர்கள் மாத்திரமில்லை தாரணீரே திருமீரே வந்திருக்கக்கூடிய விஷயம்லா எந்த ஒரு மலை குன்றோ மரங்களோ நபிகளை முன்னோக்கு அவைகள் நபி சொல்லா அவர்களை பார்த்து சலாம் சொல்லாமல் இல்லை நபி அடையாளப்படுத்துகின்றது மரத்துக்கும் தெரியும் மரங்களுக்கும் தெரியும் மண்ணுக்கும் பெண்ணுக்கும் தெரியும் அனைத்து படைப்பினங்களுமே அல்லாவினால் தேர்ந்தெடுக்கப்பட்டு உயர்த்தப்பட்ட ஒரு மனிதர் மஹமது ரசூல்லாம் என்பதை அல்லாஹ் தாலா உயர்த்தி வைத்திருக்கிறார் அவருடைய உடம்பை அவருடைய செயலை அவருடைய ஒவ்வொரு விடயங்களையும் அல்லாவுத்தாலா குறை தேடினாலும் குறையாக காண முடியாத அளவுக்கெல்லாம் உயர்த்தி வைத்திருக்கிறார் சதா நாம் மனிதர்களை எவ்வளவுதான் சிறப்புக்குள்ள மனிதர்கள் இருந்தாலும் அவருடைய உடம்புடைய திணையும் குறைகள் இருந்து கொண்டிருக்கிறது என்ன வேலை செய்கின்ற சொன்னார்கள் அந்த அம்மையார் யாரும் சொல்லலாம் எங்களுடைய அத்தரில் இதை கலந்து மனத்தை ஊட்டுவதற்கு வைத்திருக்கிறோம் மறு நறுமணம் உள்ளதாக நபியுடையடம்புந்து வெளிவருகின்ற ஆக்கி வைத்திருக்கின்றார் எந்தவிதமான மேகமே இல்லாத பரிபூரண சந்திரன் பிரகாசிக்கிறனால் நபியை பார்க்கிறேன் மீண்டும் சந்திரனை பார்க்கிறேன் எந்த விதமான இரு மேகமும் கொஞ்சமும் இல்லாத பளிச்சென்ன பிரார்த்திக்கிறது சந்திரன் ஆனால் முகம்மது பார்த்தால் குணத்தாலும் குணத்தாலும் அனைத்து விடயங்களாலையும் உயர்த்தி வைத்து தெரிவு செய்தவருடன் மனைவியாகத்தான் சொல்லுகளை அல்ல எங்களுக்கு நபியாக தந்திருக்கிறான் அல்லா அவரது கண்ணியம் அல்லாவது ரசூலுக்கு கண்ணியம் மூணுங்களா உங்களுக்கு கண்ணியம் கண்ணியப்படுத்துவதற்கான முகம்மது அடுத்த கண்ணியங்களுக்கு அடையுங்கள் அல்லாவிடத்தை சரியத்தை அடையுங்கள் சுண்ணத்தை அடையுங்கள் அதன் மூலமாக மூணுங்களுக்கு என்று சொல்லப்பட்ட அந்த கண்ணியத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள் என்பதாக எங்களுக்கு அல்லா கண்ணியத்துரிய வழியாக நபி வழியெல்லாம் தந்திருக்கிறான் கலாச்சாரங்கள் கலட்டப்பட்டு வீசப்பட்டு விட வேண்டும் எனவே சகாபாக்களுடைய முன்மாதிரியை நாம் படிக்க வேண்டும் சஹாபாக்கள் செல்லமுறை உயிரிக்கு தன்னுடைய உயிரை கொடுப்பது மாத்திரமல்ல ஒரு சந்தர்ப்பிலே எதிரிகள் மத்தியிலே தொப்பி கலந்து கீழே விழுந்து விட்டது எதிரியை விட்டுகின்ற விளையத்தை விட்டுவிட்டு தொப்பியை எடுப்பதற்காக மிகவும் மும்முரமாக ஈடுபட்டுக் தொப்படுவோம் வேண்டும் சொன்னார்கள் தொப்பிதான பாருங்க ஏன் இப்படி போறீங்க அது என்ன தெரியுமா பார்வைக்கு துணியாக செய்யப்பட்ட தொப்பிதானே தெரிகிறது இல்ல தெரியுமா இணைத்து இருக்கக்கூடிய ஒரே ஒரு முடி என்கிட்ட இருப்பது இருக்கிறது அது இந்த முழு துனியா உலகத்தில் அத்தகைய விட விடவும் அதை பெறுமதியானது ஒரு முடியை விளக்க மாட்டேன் முடியை மறித்தார்கள் உயிரை விடவும் முடியை மறித்தார்கள் எனவேதான் நல்லாவதா சகாபாக்கள் நபிசலாம் மகப்பத்தின் காரணமாக அல்ல அவர்களை கண்ணியப்படுத்தினான் உயர்த்தினான் அவரு திபா அவருடைய திம்பத்திலையும் அமைந்திருக்கிறது நாம் இன்றைய நிகழ்வுகள் அமெரிக்கா நடித்துடைய கண்டத்துக்கு கலங்கன் கட்டி இருந்தால் அது கலங்காது அந்த இடத்த போய் சேராது ஆத்திரமடைகின்ற அதே நேரத்தில் ஏன் இந்த துணிச்சல் வந்தது என்றால் முகமது ரசுல்ல கைவிட்டி விட்டார்களே என்றால் அங்கே சிந்திக்க வேண்டும் இந்த இடத்துக்கு எப்படி வந்தார்கள் எப்படி நுழைய விடையும் என்றால் கோட்டை கதவை யாரு திறந்து விட்டது கோட்டைக்கு உள்ளவர்கள் திறந்து விட்டார்கள் கலிமாவுடைய கோட்டையை முஸ்லீம்கள் உடைத்து விட்டார்கள் சுண்ணத்தை கலக்கி வீசிவிட்டார்கள் புறக்கணித்து விட்டார்கள் வாழ்க்கையின் அலங்காரமாக மாற்றிவிட்டோம் எங்களுடைய வெளிப்படுவது திருமணத்திலே வழிபடுவது என்ன சுண்ணத்தா சரியத்தாத்தா எங்களுடைய பொழுதுபோக்களை வழிபடுவது என்ன எங்களுடைய சிந்தனையில இடம் பிடித்து விட்டது என்ன நாம் தான் கோட்டையை உடைத்து விட்டோம் நுழைந்தார்கள் கைவிப்பது முகமது முஸ்லிம்களுடைய ஏமாந்த தன்மையும் உறுதியாக இருந்திருந்தால் உறுதியாக இருந்திருந்தால் எப்படி கிடைக்க போவதில்லை இவர்களை முற்றிமோதி வெற்றி கொள்ள முடியாது போரவளையில் பெரும் மழை இருந்தாலும் அது இவர்களுக்கு வெடித்து இடம் கொடுத்து விடும் நீங்கள் தரணைந்து விடுங்கள் பல விஷயங்களை பேசிவிட்டு சொன்னார் ஒரு ஒரு உபதேசம் சொன்னான் ஒரு புத்திமதி சொன்னான் கொஞ்சம் காக்கிறீர்கள் இவர்கள் மார்க்கெட்டிலே சொல்லப்பட்ட சரியாக இருக்கிறேன் அதை இவர்கள் என்றைக்கு கைவிடுவார்களோ அவர்கள் சரியத்திலே உறுதியாக இருக்கின்றார்கள் எங்களால் வெல்ல முடியாது சரியத்தை முஸ்லீம்கள் கை விடும் வரை பார்த்துக் கொண்டிருங்கள் விட்டு விட்டால் நாங்கள் எடுத்து விடலாம் எங்களுடைய கையிலே பொம்மைகளாக மாறி விடுவார்கள் சைனாவுடைய மன்னன் என்று சொன்னார் சரி அதனால் இன்று நாம் மறுபக்கம் சிந்திக்க வேண்டும் இழுநிலை இப்படி வருகிறது என்றால் என்றால் நாம் சரிய உடைத்திருக்கிறோமா என்பதை நாம் வாழ்க்கையில் வெறும் கோஷத்தோடு முடிகின்ற விஷயம் என்றால் முகமது நாம் அந்த விடயத்தை பதிய வைத்து உயிரிழக்கும் வரை முகமது கண்ணியத்திலே கலங்கம் வர விட அவருடைய சுண்ணத்துக்களை முழுமையாக பின்பற்றி வாழ்க்கையில் என்னென்ன துறைகளிலே நுழைந்திருக்கிறோம் அவர்களை களத்தில் வீசிவிடுவோம் என்று உறுதிப்பாடு எடுப்போம் எல்லாமும் உலகத்தின் நிலைமையை மாற்றி வைப்பார் பின்பற்றி அதைக் கொண்டு அல்லாவுடைய உதவியைப் பெற்று கண்ணியம் அடையக்கூடிய கூட்டமாக ஆக்கி வைப்பாயாக